அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலகு இடனில் பருவத்தும் ஒப்புறவிற்கு ஒல்கார் கடனரி காட்சியவர் கடனறிகாட்சியவர் இடனில் பருவத்தும் ஒப்புறவிற்கு ஒல்கார் கடனரி காட்சியவர் அப்படின்னு சொன்ன செய்ய வேண்டியவற்றை அறிந்த இயற்கை அறிவுடையார் அப்படின்னு பரிமையழகர் பொருள் சொல்கிறார் ஆக கடன் அறி காட்சியவர் அதாவது இந்த உலகத்தில் நாம் கடன்பட்டிருக்கோம் நம்ம தாய் தந்தை நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள் அதற்கு நாம் மறுபடியும் உபகாரம் செய்ய வேண்டும் தாய் தந்தைக்கும் அது மாத்திரமல்ல நம்முடைய வளர்ச்சிக்கு எத்தனையோ உதவிகள் இந்த உலகத்திலிருந்து கிடைத்திருக்கின்றன பஞ்சபூதங்கள் நமக்கு உபகாரம் செய்கின்றன எத்தனையோ மக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னேற்றத்துக்கு உதவி புரிகிறார்கள் அதுக்கு நாம் திரும்ப செலுத்தணுங்கிறது ஒரு கடன் கடன் சொன்னால் அதை தவறாக புரிஞ்சுக்கூடாது கடமைங்கிற அர்த்தம் நமக்கு பிறர் கடமை உணர்ச்சியோடு செய்ததை நாமும் கடமை உணர்ச்சியோடு சமூகத்துக்கு கொடுக்கணும் ஆகா கடன் காட்சி ரொம்ப அழகான சொல் ஆட்சி இது கடனறிக் காட்சி இந்த சமூகத்துக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அறிவை உடையவர் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அக்கௌண்டபிலிட்டின்லாம் சொல்கிறோமே அந்த பொறுப்புணர்ச்சி அவர்கள் இடனில் பருவத்தும் இடநில் பருவத்தும்னா செல்வம் சுருங்கிய காலம் செல்வம் நீங்கிய காலமாக இருந்தாலும் என்ன முடியுமோ உடம்பாலேயோ மனசாலேயோ செய்வதற்கு தவற மாட்டார்கள் செல்வம் சுருங்கிய காலத்திலும் ஒப்புரவிற்கு ஒல்கார் ஒப்புறவிற்கு உல்கார்ன்னு சொன்ன பிறருக்கு நன்மை செய்கின்ற விஷயத்திலே உபகாரம் செய்கின்ற விஷயத்திலே தளர்ந்து போக செல்வம் இல்லாவிட்டாலும் வேறு கோணத்திலே எப்படியாவது சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லது பிரார்த்தனையாவது ஆழமாக செய்வார்கள் இதுதான் இந்த குரலுடைய ஆழமான விஷயம் கடன்பட்டும் செய்வார் கடன் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள் குங்குலி கலைய நாயனாருங்கிறவர் மனைவியினுடைய தாலியை கூட விற்று சுவாமிக்கு சாம்பிராணி தூபம் போட்டதாக நம்ம படிக்கிறோம் அது பசு புண்ணியம் பத்தி புண்ணியம் என்று சைவத்தில் இரண்டு வகையான புண்ணியங்கள் சொல்லப்படும் பிற உயிர்களுக்கு மக்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அறச் செயல்களுக்கு பசு புண்ணிய செயல்கள்னு பேர் கோயிலில் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கான விஷயங்களில் ஈடுபட்டு செய்யக்கூடிய அறச்செயல்களுக்கெல்லாம் பதிப்புண்ணிய செயல்கள்ு பேர் பதி புண்ணியம் பசு புண்ணியக்கு பேருதவி புரியும் என்பது நம்முடைய ஆழமான ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் கடன் பட்டும் செய்வார் கடன் குங்குலி கலைநாயன பற்றி சொன்னதுக்காக இந்த கருத்தை கொஞ்சம் விளக்கி சொன்னேன் பழங்குடி பண்பிற்றலை பிரிதலின்று அப்படின்னு சொன்ன மாதிரியும் கடமை உணர்ந்த நல்லறிஞர் ஒப்புரவாற்றலில் தளர்ச்சி அடையார் அப்படின்னு சொன்னார் செல்வம் இல்லாதபோது எப்படி செயலாற்றுவது அப்படின்னு யாராவது கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறார் எப்படியும் செய்வதில் மனம் தளரார் கோயிலுக்காவது போய் அன்னதானம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அங்கே போய் நம்ம பரிமாறுறதுக்காக உதவி செய்யலாமே நமக்கு செல்வம் இல்லைங்கிறத நம்ம கௌரவத்தை எல்லாம் காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காலத்தில் நான் வழங்கினேன் இப்போ எனக்கு வழங்க முடியல நான் போய் இந்த வேலை செய்கிறதான்னு நினைக்க மாட்டாங்க சந்தோஷமாக செய்வார்கள் குடிமை அதிகாரம் இருக்கு இதே குரலில் பொருட்பாளில் குர திருக்குறளில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது குரல் அங்கே சொல்லுகிறார் திருவள்ளுவர் வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று இதைத்தான் முதல்ல சொன்னேன் பழங்குடி பண்பிற்றலை பிரிதல் அன்று அப்படின்னு சொன்னேன் இது இதே கருத்தை தான் சொல்லுகிறது தாங்கள் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய வன்மை வன்மைனா கொடுக்கக்கூடிய ஆற்றல் பிறர்க்கு பொருளையோ திறமைகளையோ கொடுக்கக்கூடிய ஆற்றல் வறுமையால் சுருங்கிய போதிலும் வறுமையினால குறைஞ்சிட்டாலும் பழங்குடி பழம்பெருமை உடைய குடியில் பிறந்தவர் தம் பண்பிலிருந்து நீங்குவதில்லை என்பது இந்த குரல் இதை ஒப்பிட்டு பார்க்குறோம் நாம் ஆ இந்த குரலோடு இந்த குரலை ஒப்பிட்டு பார்க்கணும் கடனறி காட்சி உடையவர்கள் இடம் பொருள் ஏவல் முதலிய எல்லாம் நீங்கினாலும் கூட இடம் நீங்கிவிட்டது அவங்க வீடே போயிடுத்து பொருளெல்லாம் போயிடுத்து கூட இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாம் இல்லை ஆனால் இடம் பொருள் ஏவலெல்லாம் நீங்கினாலும் கூட எப்படியாவது நல்ல காரியம் செய்யணும்னு ஆசைப்படுவார்கள் அப்படிங்கிறதான் அர்த்தம் இனி சொற்பொருளை முறையாக பார்ப்போம் பதவுரைகள் கடன் தனது கடமையை அரி நன்கு அறிந்தவன் காட்சியவர் பொதுநல பார்வை உடையவர் இடன் செல்வம் இல் இல்லாத அல்லது குறைந்த பருவத்தும் காலத்திலும் ஒப்புரவிற்கு பொதுநலம் புரிவதற்கு ஒல்கார் தளரமாட்டார் தனது கடமையை நன்கு அறிந்தவன் பொதுநல பார்வையோடு செல்வம் இல்லாத அல்லது குறைந்த காலத்திலும் பொதுநலம் செய்வதற்கு சற்றும் தளரமாட்டார் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்தில் பரோபகாரத்தையும் மோட்சத்தையும் ஒப்பிட்டு பார்த்த பகவான் பரோபகாரம்தான் ரொம்ப சிறந்ததுன்னு நினைச்சு மக்களுக்கு நல்ல உதவி புரியறதுக்காக பத்து அவதாரங்களை மேற்கொண்டார் என்று சொல்வது வழக்கம் இந்த அளவிலே இந்த குரலின் பொருளை நிறைவு செய்கிறேன் இடனில் பருவத்தும் ஒப்புறவிற்கு ஒல்கார் கடன் அறி காட்சியவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்